வணக்கம் ஜூன் இருபத்தி 2020 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இயக்குனர் கை ரைடர் இரண்டாவது கேள்வி உலக உணவு பரிசு இரண்டாயிரத்து வென்றவர் ரத்தன் லால் மூன்று உயரம் தாண்டும் வீரர் அலெக்சாண்டர் ஷிஸ்டோ ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது இரண்டு இந்தியாவில் மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது மூன்று இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது மீண்டும் சந்திப்போம் நன்றி